والسلام على قال الله الله تعالى في العظيم المجيد كو وقال النبي صلى الله عليه وسلم சாஜா சரிமாயும் ஆதாபத்த இன்ன அவுலாதக்கும் ஹதீக்கத்தும் கிளைக்கும் அவகமாக்காலுலாம் சதப்பல்லாஹும் புகழ் அனைத்தும் அல்லாஜான எம்பெருமானார் சதப்பாக அலை அவர்களின் மீது அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாவாக்கள் தாவிரங்கள் தவக தாவிரங்கள் சுகதாக்கள் சுவிகன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அம்மாவுமின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாம் கண்ணியத்திற்கும் இறை நேசத்திற்கும் முறைந்தான அண்ணாகவின் நல்லடியார்களே இன்றைய தடைப்பு பெற்றோர்களும் குழந்தைகளும் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு சமுதாயம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறார்கள் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகும் அன்புக்கும் இறைநேசத்திற்கு முறைத்தான் அல்லாகுமே நல்லடியார்களே குர்ஹான் இடத்திலேயும் அதீஸ் இடத்திலேயும் மார்க்கெட் இடத்திலேயும் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று கேட்டால் ஒரு டஜன் கட்டளைகளை போடுகிறது பனிரெண்டு அமைப்புகளில் நீங்கள் வளர்த்தால் அந்த குழந்தைகள் சீரான குழந்தைகளாக சிறப்பான குழந்தைகளாக உலகம் போட்டும் உத்தமர்களாக அல்லாஹ மதிப்பை பெற்ற நல்லவர்களாக மாறுவார்கள் என்று மார்க்கம் பணிக்கிறார் அதிலே முதலாவதாக மார்க்கம் சொல்லுகிறது குழந்தைகளுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்கள் ஒழுக்கத்தை உண்டு குழந்தைகளை பெற்றோர்கள் மதிக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு அந்த நிகழ்வு இருக்கிறதா சின்ன பயனா இருந்தாலும் என்னங்க இப்படி நீங்கள் பழக்கினால் அவன் மீண்டும் என்ன என்று சொல்லுவான் என்னங்கன்னு கூப்பிடுவான் இவன் போடா வாடான் சொல்றது ஆனா பிள்ளையை பார்த்து நே இங்க வாடா நீ இங்க போடா என்று சொன்னால் அவன் என்ன செய்கிறான் அதா இங்க வாங்கினான் மம்மி வா வா ஆட்டுக்கும் மாட்டுக்கும் கொடுக்கிற மரியாதை தான் இன்றைக்கு நம்முடைய பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் வழங்குகிறார்கள் அதற்கு என்ன காரணம் பெற்றோர்கள் பிள்ளைகளை மதிக்க வேண்டும் வரலாறுகளை நீங்கள் பார்த்ததுண்டா பெருமான செல்லாகும் அழிவு செல்ல வந்தவர்கள் பாத்திமாரளி எல்லாம் வருகிறார்கள் என்றால் எழுந்தெடுப்பார்கள் இதைவிட ஒரு பெரிய உதாரணத்தை ஊடகம் கண்டதில்லை தன்னுடைய மகளுக்காக பெருமானார் எழுந்து நிற்கிறார்கள் என்றார் பெருமானார் எப்படி மகனை மதிக்கிறார்கள் இதற்கு பிறகு அபுபக்கரணியல்லாகவினுடைய ஆட்சி காலம் வருகிறது அபுபக்கரடியல்லாகும் தட பாத்திமார் அணியல்லாகவே பார்த்தால் எழுகிறார்கள் சகாபாக்கள் கேட்கிறார்கள் என்ன நீங்க வயசுல எவ்வளவு மூத்தவங்க உங்களுக்கு மகமால் இருக்குது நீங்க எழுந்து நிற்கலாமா என்கிற பொழுது அவக்கு ரணியல்லாஹுத்தலா சொன்னார்களாம்மாவுக்கு மட்டுமல்ல அசனை பார்த்தாலும் உசை தலியல்லாகவே பார்த்தாலும் நான் எழுந்து நிற்பேன் என்றார்களாம் ஏனென்றால் அசண்டலி எல்லா ரசூல் உள்ளாவினுடைய மேல் பகுதிக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் ஹுசைண்டியல்லா ரசூல் கீழ்பகுதிக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் ரசூல் பார்த்ததை போட்டிருக்கிறது எப்படி அமர அது மட்டுமல்ல பாத்திமாரளில்லாகவே பார்த்தால் பெருமானாறு எழுந்திருத்திருக்கிற பொழுது நான் எழாமல் எப்படி இருக்க முடியும் என்று கேட்கிறார்கள் அவுபக்கர் சித்திகரளி எல்லாத்தேடா அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க இதுல மரியாதை இந்த மரியாதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்திருக்கிறோமா கொடுத்து வளர்த்தால் அந்த பிள்ளைகள் சீரான பிள்ளைகளாக உருவாகும் இன்னைக்கு நம்ம நடைமுறை எப்படி இருக்கிறது ட்ரெயினிலே செல்லுகிற பொழுது ஒரு அழகான நடைமுறையை பார்க்க நேர்ந்தது சேலத்திலிருந்து சென்னைக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண்மணி வருகிறார்கள் ஒன்னாவது இரண்டாவது படிக்கிற ஒரு பையன் சின்ன பையன் அதோடு சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணு இரண்டு பேர்கள் மொத்தம் மூணு பேர் பயணம் செய்து வருகிறார்கள் உணவு நேரம் வருகிறது அந்த தாய் உணவை எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கவலத்தை ஊட்டுகிறார் ஒரு கவலத்தை ஊட்டுகிறார் ஒரு கவலம் ஊட்ட உடனே அந்த பிள்ள தேங்க்ஸ் மம்மி தேங்க்ஸ் அடுத்த கவலத்தை ஊட்டுகிற பொழுது அடுத்த தேங்க்ஸ் மம்மி என்கிறது இதை பார்த்த உடனே உண்மையிலேயே உள்ளமெல்லாம் புரிந்து போனது இது இஸ்லாமிய பண்பாடு அல்லவா இஸ்லாமிய பண்பாடு அல்லவா ஒவ்வொரு முறையும் கண்டு செலுத்துகிற பண்பாட்டை இஸ்லாம் வளர்த்திருக்கிறது இந்த தாய் என்ன அழகாக இந்த தாய் என்ன அழகாக பழக்கியிருக்கிறார் ஒரு முப்பது முறை முப்பத்தி முறை தேங்க்ஸ் மம்மி சொல்லுகிறது அந்த பிள்ளை ஒவ்வொரு கவளத்திற்கும் ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டில் அது நடக்குமா அன்றுக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் சலாம் என்ற பண்பாட்டை எவ்வளவு அழகாக பூமான் விஜயல் போமான் சதல்லா வலிய செல்லம் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு கவளத்தை வாங்கிவிட்டால் அல் சுந்திரில்லா சொல்ல சொல்லியிருக்கிறார்களே இன்றைக்கு எத்தனை வீடுகளில் அது நடக்கிறது எத்தனை தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு இந்த ஒழுக்கத்தை ஊட்டியிருக்கிறோம் நம்முடைய ஒழுக்கங்கள் எல்லாம் மாற்றுவத சகோதரர்களுக்கு அடவாடிக்கொண்டார்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் நாம் ஒட்டுமில்லாமல் இருக்கிறோமே ஒரே ஒரு பண்பாட்டை நம்முடைய தாய்மார்கள் கடைபிடித்தால் நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை சீராக்க முடியும் பிள்ளைகிட்ட சொல்லணும் சின்ன பிள்ளைகள்கிட்ட நீங்க ஸ்கூலுக்கு போகும்போதும் என்கிட்ட சலாஞ்சொல்லிட்டு தான் போகணும் வருகிற பொழுது வீட்டிலே நுழைந்ததற்கு பிறகும் நான் எங்கிருந்தாலும் சலான் சொல்ல வேண்டும் வீட்டில் இருக்கிற தாய் பழக்கிட்டா கிச்சன்ல இருந்தாலும் சலாஞ்சொல்லணும் பெட்ரூம்ல இருந்தாலும் சலாஞ்சொல்லணும் பாத்ரூம்ல இருக்கிற நேரத்தை தவிர வேறு எங்கிருந்தாலும் சலாவு சொல்ல வேண்டும் என்ற பழக்கத்தை நீங்கள் பழக்கி பாருங்கள் அந்த பிள்ளை எப்படி உருவாகிறது என்று பாருங்கள் வந்த உன்னே அந்த பிள்ளை பள்ளியை விட்டு வருகிற பொழுது மன ஆனந்தத்தோடு வருவான் ஒன்னாவது இரண்டாவது படித்தவள் தான் சலாவு இப்படி செய்தார்கள் அற்புதமான இந்த அந்த குழந்தைக்கு என்ன நல்லொழுக்கங்கள் தேவையோ அதை அதிகரிக்க முடியும் என்ன தீய பண்புகள் இருக்கிறதோ அதை எல்லாம் நீக்கித் தள்ள முடியும் ஆனால் அன்புக்குரியவர்களே இந்த நடைமுறையை நம்முடைய பிள்ளைகளிடத்தில் பழக்கி இருக்கிறோமா ஒரு சலாம் சொல்லி உள்ளே வாருங்கள் இல்ல ஒரு நடைமுறை நம்ம வீட்டில் இருக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்து டிவியை பார்க்கிற ஒரு காட்சி வரும்போது அந்த பையன் அப்படி ஒரு மாதிரியா நம்மளை பார்ப்போம் போய் தண்ணி மத்திட்டு வாடாங்க போய் தண்ணி மத்திட்டு வாடாங்க அவன் போய் முதல் நாள் தண்ணி எடுக்க போயிருவான் அடுத்தது ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு இதே மாதிரி ஏதாவது பார்க்கக்கூடாத காட்சி வந்தா பாப்பா தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா இவனே கேட்கிறான் அங்குக்குரியவர்களை இதுதான் நம்முடைய வீட்டிலே நடக்கிற நடைமுறை ஒழுக்கங்களை நல்லொழுக்கங்களை நாம் ஓரித்தான் நம்முடைய பிள்ளைகளின் பிஞ்சுகள் அவர்கள் வெள்ளை பேப்பர்கள் வெள்ளை காகிடம் வெள்ளை காகிதங்களில் படமும் வரையலாம் எழுதவும் செய்யலாம் கிருக்க ஊதை உருவாக்கவும் செய்யலாம் அதை உருப்படி இல்லாமலாக்கவும் செய்யலாம் இது பெற்றோர்கள் தான் இதை போன்று பிள்ளைகள் வெள்ளை காகிதங்கள் நாம் அவர்களை உருவாக்க வேண்டுமானால் முதலாவதாக மார்க்கம் பண்ணி போது அவர்களுக்கு மரியாதை ஓடுங்கள் நல்லொடுக்கங்களில் ஓடியுங்கள் குறிப்பாக சலாம் சொல்லுகிற பண்பாட்டை நம்முடைய பிள்ளைகளின் பின்று உள்ளத்திலே வளர்க்க வேண்டும் இரண்டாவதாக தாய் பிள்ளைகளிடத்தில் இந்த வார்த்தையை பேசக்கூடாது என்கிறது மார்க் ஏதாவது அவர் தப்பு செஞ்சா தாயை கண்டிக்கணும் அத்தா வரட்டு சொல்லிக் கொடுக்குறேன் மாப்பா வரட்டு சொல்லிக் கொடுக்குறேன் மாமா வரட்டு சொல்லிக் கொடுக்குறேன் என்று சொன்னால் அங்க தாய்க்கு வேள் குறைந்து போய் விடுகிறது அப்ப இந்த தாயினால எது செய்ய முடியாது என்று பிள்ளை நினைத்துக் கொள்ளுகிறார் அத்தா வந்தா பாப்பா வந்தா அவர் கண்டிப்பாரே இந்த அம்மாவுக்கு சக்தி இல்லை என்று பிள்ளை நினைத்துக் கொள்ளுகிறார் அதனால் எந்த தாயாக இருந்தாலும் சரி ஏதாவது பிள்ளை செய்கிற தவறை பார்த்துவிட்டால் உடனே கண்டிக்க வேண்டும் இந்த தாய் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூட மார்க்கப்படுகிறது வரலாறுகளிலே நிறைய வரலாறுகளை பார்க்க முடியும் ரவியம் ஆகும் தாழாங்க தன்னுடைய பிள்ளை முகாவியாரணியல்லாகுத்தாராவை உலகம் போட்டுகிற வள்ளதாக மாற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள் சில சில தவறுகள் அந்த ஹிந்தா வாழ்க்கையில ஒரு நாள் கூட நான் அகூசுபியான் உங்க அப்பா வரட்டும் நான் சொல்லித்தரேன் சொன்னதே இல்லை தவறை பார்க்கிற பொழுது உடனே கண்டிப்பார்கள் கடைசில என்ன நிலையாகிறது ஐந்து மாகாணங்களுக்கு அதிபதி முகாவியா யார் உருவாக்கினார்கள் ஒரு தாய் உருவாக்கினார்கள் எண்ணி பார்க்கிறோம் சுனை தன்னுடைய மகனுக்கு ஒழுக்கத்தை ஊட்ட வேண்டும் கணவனை எதிர்பார்த்துட்டு இருக்கல அபூத்தல்கான எதிர்பார்க்கவில்லை செய்கிற தவறுகளை அனசரளி எல்லா சொல்கிறார்கள் என் தாயார் மட்டும் எனக்கு ஒழுக்கத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் குப்பைக்கு சென்றிருப்பேன் என்கிறார் என்னுடைய தாயாரிடத்திலே வாங்கிய வடுக்கள் அடித்த அடுவின் இன்றைக்கும் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்கிறார்கள் அனசரளி எல்லா வந்தார் தப்ப பார்த்துட்டாங்கன்னா உங்க சுலை முறையில் எல்லாம் பட்டையை எடுத்துருவாங்க தாய் கண்டிக்க வேண்டிய இடத்திலே கண்டிக்க வேண்டும் கொடுத்து கொடுத்து எந்த அளவுக்கு மாறி விடுகிறது தெரியுமா இன்றைக்கு நடைமுறையிலே நடந்த ஒரு வரலாற்றை சொல்கிறேன் தாய் செல்லமாக வளர்த்து வளர்த்து வாணிப பருவம் அடைந்ததற்கு பிறகு அந்த சிறுவனை அந்த பையனை கல்யாணமும் பண்ணி கொடுக்குறாங்க அந்த பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து கடைசிகளே இரண்டு பேர்களும் ஒன்றாக சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே கிளப்புகிறார்கள் இந்த தாய வந்து பார்க்கிறது கூட இல்ல இந்த தாய வந்து பார்க்கிறது கூட இல்ல தனி குடித்தனம் என்ற பெயரிலே இன்றைக்கு அதிகமாக திருமணம் முடிந்த உடனேயே குடித்தனத்திற்கு தயாராகி விடுகிறார்கள் தனி குடித்திர போனதுக்கு பின்னாடி அந்த அம்மா பெத்த மனம் இல்லையா பெத்த மனம் அந்த தாயார் போன் பண்ணி கேட்கிறாங்க தம்பி தம்பி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா நீ வா என் கண்ணுக்குள்ளேயே நீ இருக்கிறாய் நீ வந்து விட்டு சென்றால் எனக்கு மனது ஆறுதலாக இருக்கும் நீ காசு தர வேண்டாம் நீ பணம் தர வேண்டாம் எதுவும் தர முகத்தை பார்த்துட்டாவே எனக்கு போதுமப்பா என்கிற கொடுத்து அந்த பையன் சொன்ன பதில் என்ன தெரியுமா நீ பார்க்க வேண்டுமா என்று ஆசைப்படுகிறாய் நான் பார்க்கக்கூடாது என்று ஆசைப்படுகிறேன் அம்மா உன்னை நான் பார்க்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன் உன்னை பார்ப்பதே பெரிய மூதவித்தனம் என்று நினைக்கிறேன் ஒரு பையன் சொல்லுகிறான் என்றால் அதற்கு யார் காரணம் வளர்ப்பு கண்டிக்க வேண்டிய நேரத்திலே கண்டித்து வளர்த்திருந்தால் உருவாக்க வேண்டிய நேரத்திலே உருவாக்கியிருந்தால் அந்த பையன் இப்படி பேசுவான அதனால் அன்புக்குரியவர்களே தாய் என்றைக்குமே தன்னைத்தான் இறக்கக்கூட தன்னை இறங்கி அடுத்தவர்களை உயர்த்துகிற பொழுதுதான் தாயின் மதிப்பீடு பிள்ளைகளின் உள்ளத்தில் புரிகிறது இஸ்லாம் இதை வன்மையாக கண்டிக்கிறது மூன்றாவதாக மார்க்கும் போதிப்பது சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போதே உளமாக்களினுடைய கொண்டு போய் அமர வையுங்கள் அறிஞர்களின் சபையிலே பிள்ளைகளை அமர வையுங்கள் லுக்மான் அலி சலாத் வசலாம் என்பவர்கள் சொல்லுவார்கள் ஜாதிசிலுவலமாயா உனைய மகனே அறிஞர்களின் சபையை விட்டுவிடாதே மகனே காரணம் என தெரியுமா அல்லா ஜல்ல ஷானமுத்தாடா உள்ளத்தை அயாத்தாக்குகிறான் எயில்மை கொண்டும் ஹிக்குமத்தை கொண்டும் கல்வியை கொண்டும் ஞானத்தை கொண்டும் அல்லா உள்ளத்தை நிரப்புவான் மகனே ஒருபோதும் அறிஞர்களின் சபையை விட்டுவிடாதே மகனே நீ அங்கே அமர்ந்தாள் எப்படி மழை பூமிக்குள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிற விதைகளை தட்டி எழுப்பி செடியாக கொடியாக தாயாக கனியாக உருவாக்கி விடுகிறதோ இதை போன்று நல்லவர்களின் சபை உளமாக்களின் சபை இறை நேசர்களின் சபை ஒரு மனிதனை துணிதனாக்கிவிடும் அதனால் உளமாக்களின் சபையிலே சென்று நீ அமர்ந்து மகனே என்று லுக்மா நினைவு தன்னுடைய மகனை பார்த்துக் அறிஞர்களின் சபையோடு சம்பந்தமாக வேண்டும் அறிஞர்களோடு சின்ன பிள்ளையிலிருந்து தொடர்பை ஏற்படுத்திவிட வேண்டும் மார்க்க ஞானம் படித்த மாமேரைகளோடு நீங்கள் தொடர்பை ஏற்படுத்திவிட்டால் அந்த பிள்ளை கழித வருவதற்கு வாய்ப்பே இல்லை வரலாறுகளை பார்க்கிறோம் அபுஹாதிம் ரஹமத்துல்லாஹி தாளாலே அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹின் தாலாலை இந்த அபுஹாலிமினுடைய சபையிலே வந்து அவருவார்கள் பெரிய மாபெரும் அறிஞர் அபுஹாலிம் சபையிலே வந்து அமருகிற பொழுது அபுஹாலிமிடத்திலிருந்து அப்துல் அஜீஸ் பெரிய அரசர் ஒரு ரொட்டியை வாழ்ந்து போறாங்க அன்பளிப்பாக ஒரு ரொட்டி இந்த ரொட்டியை எப்படி வரக்கத்தாக மாற்றுவது ஒரு அறிஞரிடத்திலிருந்து வாங்கி வந்த ரொட்டி இதை எப்படி வரக்கத்தாக மாற்றுவது ரொட்டிய மூணு துண்டா போட்டாங்க அப்துல் அஜீஸ் அகமத்துல்லா இருந்தார்கள் ரொட்டியை மூன்று துண்டாக போடுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் நோன் முய்ப்பார்கள் நோன்பு திறப்பதற்கு அந்த ஒட்டிகை பயன்படுத்துவார்கள் அல்லாஹிடத்தில் எதுவாக கேட்கிறார்கள் யார் எனக்கு சாலிகான குழந்தையை கொடு என்று கேட்டார்கள் இரண்டாவது நாள் நோன்பு வைக்கிறார்கள் இன்னொரு துண்டை பயன்படுத்துகிறார்கள் சாலிகான குழந்தையை கொடு என்றார்கள் மூன்றாவது நாள் நோன்பு வைக்கிறார்கள் இன்னொரு துண்டை சாப்பிடுகிறார்கள் சாலிகான குழந்தையை கொடு என்றார்கள் அதன் மூலமாக பிறந்ததுதான் உமர் இபின் அப்துல் அஜீஸ் என்று சொல்லுகிற இரண்டாம் ஹலீஃபா உமரை போன்றே மீதமாக ஆட்சி செய்த உமர் இனி அப்துல் அஜீஸ் யாரின் துவாவால் உருவாகிறார்கள் அபோஹாமிசங்களிடத்திலே பெறுகிற பொருளில் அல்லாஹத்தை வைத்திருக்கிறான் அதனால் அவர்களின் உருவாக்கும் சிறந்த தலைவராக சிறந்த நாடாளும் அரசியல்வாதியாக உமரிமின அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாவை உருவாக்கும் அப்ப உளமாக்களினுடைய சபையிலே வந்து அமர வேண்டும் அவர்களிடத்திலே அருளை பெற வேண்டும் அதை போல தாயார் நல்ல நல்ல வளிமார்கள் நபிமார்களினுடைய சருத்திரங்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்த பண்பாடு இன்றைக்கு தாயார்களிடத்திலிருந்து போய்கொண்டே இருக்கிறது பாட்டை போட்டு தூங்க வைக்கிறது பாட்டை போட்டு எழுப்புறது நாடகத்தை போட்டா சில புள்ள தூங்குது நாடகத்தை போட்டா சில புள்ள எதிரிக்கு நபிமார்களின் வரலாறு காணாமல் போனது வளிமார்களின் வரலாறு காணாமல் போனது என்ன காரணம் அன்பிற்குரியவர்களே எண்ணி பார்க்க கடமைப்பட்டு இங்க வரலாறுகள் வதிக்கப்படுகிறதா பிள்ளைகளை உருவாக்கும் போது வழிமார்களின் வரலாறை சொல்லி உருவாக்க வேண்டும் பக்தியாரை தாக்கி ரஹமத்துல்லா எத்தானே என்னுடைய வரலாறுகளை சின்ன பிள்ளை ஸ்கூலுக்கு போற பருவம் தாயும் தத்தையும் சேர்ந்து முடிவு செய்கிறார்கள் என்ன முடிவு செய்கிறார்கள் தெரியுமா பிள்ள வரும்போது தொழுதுட்டு அல்லாட்ட கேட்டாத்தான் சாப்பாடு கிடைக்கும் அல்லாதான் சாப்பாடு தருவான் என்று அந்த சின்ன பிள்ளைக்கு உள்ளத்திலே ஊட்டுகிறார்கள் அம்மா தொழுதுட்டு அல்லா எனக்கு உணவு கொடுன்னு சொல்லு உணவு ரெடியா இருக்கும் போய் சாப்பிடு அதுக்குள்ள இவங்க தயார் பண்ணி ரெடியா வச்சிருப்பாங்க பையன் போய் அல்லாஹுவிடத்திலே தொழுது கேட்கிறார் போய் பார்க்கிறாரு சாப்பாடு இருக்குவே சாப்பிடுறாரு இப்படியே பல நாட்கள் ஒரு நாள் தாயும் தந்தையும் வேறொரு விசேஷத்திற்கு சென்று விடுகிறார்கள் இந்த நேரத்திலே பிள்ளை பள்ளி படிப்பை வருகிறார் வந்ததற்கு பிறகு அந்த தாயோ பதறுகிறார் இந்த பிள்ளைக்கு இப்படி ஒண்ணு சொல்லி வச்சிருந்தமே அல்லாஹுவின் மீது உள்ள நம்பிக்கை போய்விடுமே அல்லாஹுவின் மீது உள்ள நம்பிக்கை போய்விடுமே இந்த பதட்டம் வேக ஓடி வர்றாங்க வேக ஓடி வர்றாங்க பிள்ளை பார்த்தா தூங்கிட்டு வேக வேகமாக சாப்பாடு எல்லாம் சமைச்சி பையனை எழுப்பி தம்பி அல்லாட்ட தொழுதுக்கோ உணவு உனக்கு தயாராக அல்ல கொடுத்துருவான் என்று சொல்லுகிற பொழுது அந்த பிள்ளை சொன்னது நான் வந்த தொழுது எனக்கு இருந்தது இதுவரைக்கு இல்லாத ரொட்டி அவ்வளவு அற்புதமான சுவை அவ்வளவு அற்புதமான அமைப்பிலே ரொட்டி இருந்ததம்மா நான் சாப்பிட்டு விட்டேன் எனக்கு ரபுல் ஆலமின் கொடுத்து விட்டான் ரபுள் ஆளுமை கொடுத்து விட்டான் அந்த தாய்க்கு ஏற்பட்ட ஆனந்தத்திற்கு அளவில்லை அம்மாக நம்பியிருந்த அந்த குழந்தைக்கு ரபுநாளனின் உணவை கொடுத்தான் தாயார் எப்படி உருவாக்குகிறார்களோ அப்படித்தான் பிள்ளைகளின் உருவாக்கம் அதனால உடமாக்கலினுடைய மஜினிஸ் அமர வைக்கணும் நல்ல சரித்திரங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் நான்காவதாக மார்க்கம் என்ன படிக்கிறது என்றால் கணவனும் மனைவி வீட்டில் சண்டை போடக்கூடாது பிள்ளைகளுக்கு உன்ன பெருமனார் செல்லல்லா கொலைமஸ்லம் இதை வன்மையாக கண்டிக்கிறார்கள் இன்னைக்கு சமுதாயத்துல என்ன ஆச்சு வீட்டுக்குள்ள போன உண்மையுமே எளையும் பூணையும் தான் சில வீடுகள்ல பார்த்தா கடுமையான விமர்சனங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில இது அறவே கூடாது என்று மார்க்கம் படிக்கிறது மனைவிய குரங்குங்கிறது மனைவி இவனை நாயுங்கிறது இதெல்லாம் சர்வ சாதாரணமா நடக்குது இப்ப ஒரு கழுதை வரும்பாரு பிள்ளைட்ட இப்ப ஒரு கழுதை வீட்டுக்குள்ள வரும்பாரு உடனே கணவர் வருவாரு ஒன்னு இங்கெல்லாம் சேர்ந்து சிரிப்பானு பிள்ளை எல்லாம் சேர்ந்து அப்ப வீட்டுல அந்த கணவனுக்கு பேர் கழுத குடும்பத்தை எல்லாம் சுமந்து செல்றான் அதனால கழுத வருதுப்பண்ண இவன் கேட்பான் இந்த சின்ன பிஞ்சு உள்ளோம் அதை தூக்கிட்டு உங்க அம்மா முகம் எப்படி இருக்கு காத்து பாக்கலாம் உங்க அம்மா முகம் எப்படி இருக்கு இருக்கிற புள்ள ஒழுங்கா இருக்காம அது ஒரு மாதிரியா காட்டும் குடும்பத்திலே பிரச்சனை வந்ததா இப்படியா உருவாக்குவது தாயை பற்றி தந்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் தாயை போன்று சிறந்தவள் உலகத்திலே யாருமே கிடையாது உன் அம்மா அவ்வளவு உனக்காக வேண்டி பாடுபட்டவள் என்று தாயை பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டும் ஒரு தாய் தந்தையை பற்றி உனக்காக நமக்காக அவர் வெளியிலே சென்று எவ்வளவு கட்டப்பட்டு உழைத்துக் கொண்டு வருகிறார் அவரை நாம் மதிக்க என்று தாய் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இரண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒருவரை ஒருவர் புகழ்ந்து சொல்லுகிற பொழுது அந்த குழந்தையின் உள்ளத்திலே இயற்கையிலேயே தாயின் மதிப்பும் தந்தையின் மதிப்பும் கூடுகிறது ஆனால் சமுதாயத்தில் நடக்கிறதா பெருமானார் இதைத்தான் சொல்லுகிறார்கள் பாராட்டுவாங்க நாயக எல்லா பிள்ளைகளினுடைய உள்ளத்திலேயும் உயர்வை விதைத்தவர்கள் ஹதீஜா நாயகி நாலு பெண் பிள்ளைகளின் உள்ளத்திலேயும் நாயகத்தினுடைய உயர்வை விதைத்தவர்கள் சதீஜா அதனால் நாயகியை பாராட்டுகிறார்கள் வரலாறு இன்னைக்கு நம்ம வீழ்ச்சி நடக்கிறது குறிச்சது மூண்டாண்டி பேச மாட்டாங்க நிறைய இடத்துல புள்ளைய வச்சுதான் பேசறதே இவர் எழுதி கொடுப்பாரு நாளைக்கு காலையில அஞ்சு மணிக்கு என்னை எழுப்பிரு கடிதத்துல அஞ்சு மணிக்கு எழுப்பிரு எழுப்பவில்லை என்றால் நான் சென்னை பயணம் செல்ல முடியாமல் போய்விடும் ஜாக்கிரதை அப்படின்னு மேல ஒரே ஒரு வார்த்தை தான் போடாம இருப்பாரு ஜாக்கிரதை போய் கொடுத்துக்கிறான் மாட்டேன் அப்துல்லா போய் அம்மாட்ட போய் அவன் அம்மாட்ட கொடுத்துருவான் அடுத்து நாள் காலையில எட்டு மணிக்கு எந்திரிக்கிறான் நேராத்தான் பேச மாட்டானே அப்துல்லா சொல்றான் காலையில எழுப்ப சொன்னா எட்டு மணிக்கு நானா எந்திரித்தா உடனே அவன் என்ன செஞ்சா ஏ அப்துல்லா தலங்காணி தூக்கி பார்க்க சொல்லு தலங்காணி தூக்கி பார்த்தா சீட்டுக்குள்ள எழுதி வச்சிருக்கிற அஞ்சு மணி அரிசி எடுத்த நீ சீட்ல வேணா எழுதி அனுப்புன நானும் சீட்ல தான் எழுதி அனுப்புவேன் பிரச்சனை எப்படி வெடிக்கிறது சில வீடுகளில் இப்படியும் நடக்கிறது அன்றுக்குரியவர்களே எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு இடத்துல சென்சஸுக்கு வர்றான் உங்களுக்கு எத்தனை பையன் இருக்கிறான் பையன் எங்கன்னு கேட்க அந்த சனியினையா கேட்கறீங்க நீங்க சொல்றான் அந்த சனியினையா கேட்கறீங்க ஒன்னே உள்ள இருந்து மனைவி சொன்னானா ஏங்க உங்களை சொல்லலங்க நம்ம புள்ளையா கேட்கிறான் மனைவி கணவனுக்கு வச்சிருக்கிற பேர் சனியனே விளங்குமா அன்பிற்குரியவர்களே சர்வசாதாரணமாக கணவன் மனைவியை மதிப்பதில்லை மனைவி கணவனை மதிப்பதில்லை இப்படி இருக்கிற குடும்பத்திலே பிள்ளைகள் உருவாக முடியாது இதைத்தான் நபிகல் குமார் சொன்ன உங்களுக்குள்ளே சண்டைகளை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள்ே இன்றைக்கு சண்டை வதிரி எப்படி இருக்கிறது உமரை பாரூக் அலியல்லாஹிய ஆட்சி காலத்தில் ஒரு தந்தை தன்னுடைய மகனை வந்து முறையிடுகிறார் என் மக சரியில்லை ஒரு மாதிரியா இருக்கிறான் நீங்க தான் திருத்தணும் உமரலியல்லாஹா மகனை அடைக்கிறார்கள் ஏனடா உன் பெற்றோருக்கு வழிபடுவதில்லை என்று கேட்கிற பொழுது உடனே உமரழியல்லாஹை பார்த்து பெற்றோரின் கடமை என்ன உமர்கள் அவர்களே அந்த கடமையில ஒன்னையாவது இவர் செஞ்சாரான் கேள்வ நல்ல பேர் வைக்கணும் எனக்கு பேர் ஜாகு வச்சிருக்கிறான் முட்டாலே வச்சிருக்கிறான் இவரை மதிக்கணுமா இரண்டாவதாக நல்லொழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும் என் தாயோடு சண்டையும் சஞ்சரவுமாகவே இருந்தார் எனக்கு யாரும் ஒழுக்கத்தை ஊட்டவில்லை மூன்றாவது வயது வந்துவிட்டால் திருமணம் முடித்து வைக்க வேண்டும் அதுவும் எனக்கு சரியா செய்யல நானே என்னுடைய மனைவியை தேட வேண்டிய சூழல் வந்துவிட்டது பிறகு நான் எப்படி இவரை மதிக்க முடியும் என்று அந்த பிள்ளை கேட்கிற பொழுது உமரடியில் ஆகுத்தாளா பெற்றவரை திட்டி அனுப்பினார்கள் என்று வரலாறு சொல்கிறது அன்பு பெரியவர்களை பார்க்க வேண்டும் நாம் எப்படி உருவாக்க ஐந்தாவதாக மார்க்கும் சொல்லுகிற முறையான பண்பாடு என்னவென்றால் பிள்ளைகளுக்காக நேரம் ஒதுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு நேரத்தினுடைய அருமையையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் மார்க்கம் அளிக்கிறது நேரத்தினுடைய அருமை பிள்ளைகளுக்கு தெரிஞ்சால் தொழுவதற்கு ஒரு நேரம் சாப்பிடுவதற்கு என்று நேரம் விளையாடுவதற்கு என்று நேரம் அதில் விளையாட வேண்டும் உறங்குவதற்குரிய நேரத்திலே உறக்க வேண்டும் ஆனா இன்னைக்கு நேர கிடையாது எப்ப வேண்டாலும் சாப்பிடலாம் எப்ப வேண்டாம் விளையாடலாம் எப்ப வேண்டாம் தூங்கலாம் ராத்திரி ரெண்டு மணி ஆகியும் கூட தூங்காத பிள்ளைகள் நிறைய ஒன்று என் பையன் ரெண்டு மணி வரைக்கும் தூங்கவே மாட்டான் பெருமையா இது அதனால காலையில புல்லா தூங்கிடுவான் எட்டு மணிக்கு மேலதான் அவனை வேகமா எடுப்பி ஆட்டோட போட்டு அனுப்புறான் ஜனகா போட்டு அடுப்புற மாதிரி ஆட்டோ போட்டு அடுப்புறோம் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டாமா அந்த பிள்ளையை இப்படி நேர மதிப்பீடு இல்லாமல் உருவாக்கினால் அந்த பிள்ளை வருங்காலத்தில் எப்படி உயர்ந்தவனாக மாற என்பதை எண்ணி பார்க்கிறோம் உலகத்தில் யாரெல்லாம் தலைவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பெற்றோர்களை பாருங்கள் நேரத்தை பயன்படுத்தி அபு குரைலா ரலியம் வாத்தால் வரலாறு சான்று இரவு நேரத்தை கூட அபு குரேலா ரலியெல்லாம் விட்டு வைக்கவில்லை இரவு நேரத்தை மூன்று பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு சாரால் அதை ஹயாத் தாக்கிக் கொண்டிருப்பார்கள் இரவு நேரத்தில் பகல் நேரத்தில் அல்ல இரவு நேரத்திலேயே நேரத்தை குறிப்பிட்டார்கள் என்றால் பகலை எவ்வளவு அற்புதமாக நடத்தி என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் நேர இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும் என்ற வழக்கம் யாருக்கு அவர்கள் வாழ்க்கையிலே தோற்பது கிடையாது ஒரு பள்ளி நிர்வாகம் நடக்க வேண்டுமானால் குறிப்பிட்ட வீடுகள் ஏழு பேடு கரெக்டா நேர முறைப்படி நடந்தால்தான் அந்த பள்ளி சீராக இருப்போம் எப்ப வேண்டாலும் இற படிக்கலாம்னா அந்த பள்ளி ஒரு வருஷத்திலேயே மூடப்படும் நேர மதிப்பீடு இல்லாத பள்ளி நேர மதிப்பீடு இல்லாத தொழிற்சாலை நேர மதிப்பீடு இல்லாத வியாபாரம் எதுகும் நிலைத்ததாக வரலாறு அதனாலதான் இன்னைக்கு சில இளைஞர்களை பார்த்தா ஆரம்பத்திலிருந்தே அந்த நேரத்தை குறிப்பிடாத காரணத்தினால ராத்திரி பத்து மணிக்கு மேல ஏதாவது ஒரு சின்னையை குடிப்பானுங்க பேசு பேசுன்னு பேசிறது பயத்துறையான அப்படி யாரும் இல்லை நான் வெளியூர சொல்றேன் மணி வரைக்கும் மூணு மணி வரைக்கும் பேசுறது ஏனென்றால் பிள்ளை வளர்ப்பிலேயே அந்த நேரத்திற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படாததால் ஊதாரிகளாகவே ரெண்டு மணி வரை திரிகிற ஊதாரித்தனம் செய்கிற இளைஞர்கள் இன்றைக்கு உருவாக இருக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் என்றால் பெற்றோர்களின் வளர்ப்பு இல்லை ஆறாவதாக மார்க்கம் படிக்கிறது பிள்ளைகளின் மீது முறையான அன்பு செலுத்த வேண்டும் இன்றைக்கு அன்பிலேயும் பச்சம் வந்துவிடும் பிள்ளைகளின் மீது அன்பு இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் நேசம் இருக்க வேண்டும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல இந்த முகப்பத்தை கொடுக்கவில்லை மிருகங்களுக்கும் அல்ல இந்த முகப்பத்தை வழங்கியிருக்கிறார் கோமான் நபிகள் கோமான் சதல்லா சிலைய நபித்தோழர்கள் காட்டின் வழியாக செல்கிறார்கள் கீச் கீச் என்று ஒரு குரல் கேட்கிறது என்னவென்று பார்க்கிறார்கள் மரத்தினுடைய மரத்தினுடைய துவாரத்திற்குள்ளே சில குஞ்சுகள் உள்ளே இருக்கிறது அதையெல்லாம் ஒரு சகாமி எடுத்து போட்டுகிறாரே ஒரு சகாமி எடுத்து தன்னுடைய துண்டிலை போட்டு கத்திக் வருகிறார் இந்த பறவைகள் தாய் பறவை போய் பார்க்கிறது அந்த இடத்தில் குஞ்சுகளை காணவில்லை மேலே என்று குரல் கொடுக்கிறது இந்த குரலுக்கு பதில் குரலாக இந்த குஞ்சுகள் இவர்கள் தான் நம்முடைய இவர்களுக்கு செய்கிறது பார்க்கலாம் என்று எண்ணி துண்டை விரித்து வைக்கிறார் துண்டை விரித்து வைக்கிறார் காப்பாற்ற அந்த தாய்க்கு வழி தெரியவில்லை காப்பாற்ற தானும் வந்து துண்டிலே அமர்ந்து கொள்கிறது என்னையும் சேர்த்து தூங்கிச் செல்லுங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து நானும் அழிய தயாராக இருக்கிறேன் நபிகள் போமான் செல்ல அந்த சகாபி கொண்டு போய் அதை வைக்கிற பொழுது பெருமானா செல்லம் பார்த்தீர்களா உலகத்திலே ஒரு தாயின் அன்பை பார்த்தீர்களா ஒரு தாயின் அன்பை பார்த்தீர்களா பிள்ளை அழியப் போகிறது என்ற உடன் தான் அழிந்து தன்னுடைய பிள்ளை பிறகு அழியட்டும் என்று அந்த தாய் நினைக்கிறது இதைவிட எழுபது ஒரு ஏழை வருகிறார் பிடித்து வருகிறார் கொடுங்களே என்று கேட்கிற பொழுது வீட்டை முழுவதும் தேடி பார்க்கிறார்கள் ஒன்றும் பிள்ளைகளை பார்த்தாலே அன்பு அதிகமாகிவிடும் துண்டாக போட்டு ஒரு துண்டை ஒரு பிள்ளைக்கும் இன்னொரு இப்படி ஒரு தாயை கண்டே நாயகமே தான் பசியோடு இருக்கிற பொழுது கொடுத்துவிட்டு தான் பட்டடி கிடக்கிறார் நாயகமே மான சொன்னா்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா தாய்மார்களும் இதைத்தான் தன் பிள்ளைகளுக்கு செய்வார்கள் ஆயிஷா இதைத்தான் தன் பிள்ளைகளுக்கு செய்வார்கள் ஆயிஷா ஆயிஷா பெற்றோரின் பாசத்தை பார்த்தீரா என்று சொல்லுகிறார்கள் இந்த அன்பு பிள்ளைகளின் மீது உருவாக வேண்டும் அன்புக்குரியவர்களே இன்னொரு வரலாறும் நமக்கு சாட்சியாக இருக்கிறது அனசலியல்லாக அவர்களின் மீது நாயகம் வைத்த அன்பென் சின்ன பிள்ளைகளின் மீது அன்பு வைக்க வேண்டும் என்பதற்கு இதைவிட ஒரு சான்று இருக்க முடியாது பெருமான செல்லக்கூடிய வயசுல வெறும் வேலை சொல்லி அனுப்புறாங்க அனுசரடி எல்லாம் சின்ன புள்ள இந்த வேலையை செஞ்சுட்டு வான்னு சொல்லி அனுப்பும் போது அனுசரணி எல்லாம் வெளியே போறாங்க பசங்கள் ஒத்த வயசு பசங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க அனுசரடி எல்லாம் பார்க்கிறாங்க வேலையை மறந்து விளையாட்டுல அடைஞ்சாச்சு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் நேரம் கிடைக்கிறது நேரம் கிடக்கிறது சரியான தகவல் பெருமானாருக்கு வரவில்லை என்னானது என்று தெரியாமல் நாயகமே புறப்படுகிறார்கள் வந்து பார்த்த அனுசரடி எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க இதே சூழல் நமக்கு ஏற்பட்டிருந்தால் என்ன நட நம்ம புள்ளைய ஒரு வேலைக்காக அனுப்புறோம் கிரிக்கெட் விளையாடுறத பார்த்தான் நேரா கிரவுண்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான் தகப்பனார் சொன்ன வேலையை மறந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாண்டா பத்து பேர் பார்க்கிற பொழுது வேண்டா சொன்ன வேலையை செய்யாம இப்படி வந்து விளையாடுகிறாயா என்று அந்த கிரௌண்டிலேயே நைய புடைக்கிற பெற்றோர்கள் தான் இருப்போம் ஆனால் பெருமானார் சிதல்லா பலிமர் செல்லமன் அவர்கள் நான் சொன்னதை மறந்து விட்டாயா அரசே சரி நீ விளையாடே அந்த வேலையை நான் போய் பார்த்துவிட்டு செய்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி பெருமானார் சதல்லா பலிவர் செல்லம் புறப்படுகிறார்களே அன்புக்குரியவர்களே பிள்ளைகளை பிரிந்து கொண்டு பிள்ளைகளுடைய மனதை புரிந்து நடந்தவர்கள் பூமா நடிகர் போமா நம்ம நடந்திருக்குமா உம்மு சுலைமுரளி அல்லா உத்தலா அனசரளி அல்லாக்கூடிய தாயார் ஒரு நான் பெருமானார் செல்லல்லா சுலைவர் செல்லம் அவர்களுக்கு திராட்சை பழம் நல்ல பழுத்த திராட்சை பொதுவாகவே உம்மு சுலைமுரளி அல்லாவுடைய வீட்டுல ஏதாவது நல்ல பொருள் வந்துருச்சுன்னா பெருமானாருக்கு கொடுக்கலன்னா அந்த அம்மானால தூக்க முடியாது அவ்வளவு நாயகத்தின் மீது பாசம் நீங்கள் எல்லா சகீகரான கிதாபுகளையும் எடுத்து பாருங்கள் உம் சுனைமரிகள்லா அவர்களுடைய வரலாறு இல்லாத கிதாபுகளே இல்லை அதே சொல் அருமையான கிராட்சை நாயகத்துக்கு பிடிக்குமேன்னு சொல்லி அனசிரடிகள்லாக கொடுத்து அனுப்ப சின்ன புள்ளை அனசிகள்லாம் போயிட்டு இருக்கும் போதே ஒரு கிராட்சை எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க ஆஹா என்ன ருசி அடுத்தது ஒண்ண போட்டாங்க அப்படியே வழியில போக போக அடிச்சுட்டு போய் ரசூலுல்லா உடைய பக்கத்துல போய் பார்த்தா நாலு பல இருக்கு இதை எப்படி நாயகத்துல கொடுக்கிறதுன்னு தானே சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க ஒரு நாள் பெரும நாள் செதல்லா முறை வச்சுறோம் உம்முசுளை முறவி வீட்டுக்கு செல்கிற பொழுது உம்முசுளை கேட்டாங்க அன்னைக்கு அனுப்பிச்ச திராட்சை எப்படி இருந்துச்சுன்னா திராட்சை அனுப்புனீங்களா என்ன திராட்சை திராட்சை எனக்கு வரவே இல்லையே எப்படி இருக்கும் அனுசரளி எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க என்ன நடக்க போகுதோ தெரியவில்லையே என்ன நடக்க போகிறதோ தெரியவில்லையே என்று எண்ணிக்கொண்டிருக்கிற பொழுது பெருமானார் சிரித்தார்கள் பெருமானாரை பார்த்து ரசூடு மூசுலை கோபம் பெருமானார் செல்ல சொன்னாங்களா எங்க ரெண்டு பேருக்குள்ள வேற்று சரியா போயிடுச்சு நீங்க கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை எங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள பிரச்சனை சரியாயிடுச்சு நீங்க கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை பெருமானார் எப்படி நடந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பாருங்கள் இன்றைக்கு நாம் இப்படி நடப்போமா அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் எப்படி அழகான பாசம் பெருமானாரின் மீது இருந்தது எண்ணி பார்க்கிறோம் நபிகள் போமான் செல்லம் லாபம் அணிவு செல்லும் உங்கு செலமான அதிகர் லாபனுடைய வீட்டிலே பெருமானார் படுத்திருக்கிற பொழுது நாயகத்தினுடைய மேனியிலே ஏறி ஏறி விளையாடுகிறார்கள் குசை நடிகர் லாபத்தரார் சின்ன பிள்ளைகளா இருந்துச்சு ஏறி உக்காரோ மேல படுக்கும் அது ஒரு ஆனந்தம் பெருமானதுனந்த கர்பை காட்டினார்கள் இந்த கருத்தை எடுக்கார்கள் நான் கவலைப்பட்டு அடைகிறேன் என்றார்கள் கண்மணி நாயகம் அடைந்து செல்லப்பட்டவர்கள் பிள்ளைகளின் மீது எவ்வளவு பாசப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு வேலை வேலை என்று அடைகிற ஆண் வர்க்கத்தினர்கள் பிள்ளைகளின் மீது பாசத்தை காட்டுவதற்கு நேரம் இல்லை கண்டிக்கிறது தாயும் பாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் பெற்றோர்களும் தந்தைகளும் பாசத்தை வெளிப்படுத்தவள் ஏழாவதாக மார்க்கும் சொல்லுவது பிள்ளைகளை பிள்ளைகளாத்தான் பார்க்கணும் பிள்ளைகளை பிள்ளைகளாத்தான் பார்க்கணும் நாலு வயசு பையன் எட்டு வயசு பையன் பத்து வயசு பையன் சேட்ட பண்ணுவான் தான் எரும சேட்டை பண்ணாத அவனே இவனே என்று பிள்ளைகளை அதட்டக்கூடாது பிள்ளைகள் எவ்வளவுதான் அறிவுக்குரிமையாக இருந்தாலும் பிள்ளைத்தனம் இருக்க தரிசி அதனால பிள்ளைகளை பிள்ளைகளாகத்தான் பார்க்கவள் இமாமு நான் ஷாபீர் அகமதுல்லாவினுடைய வரலாறுகளை நீங்க பார்க்கலாம் பதிமூணு வயசுல பாடம் நடத்த ஆரம்பித்து விட்டாரு அரபிக் காலேஜ்ல வயசுல பாடம் நடத்திய ஒரு ஆசிரியர் யார் என்றால் இமாமு நான் ஷாஃபிர் அகமத்துல்லா கிட்டாரா பெரிய பெரிய ஆடுகள்லாம் தலப்பா கட்டிட்டு வந்து இமாம் ஷாபீர் அமத்துல்லாட்ட ஓதிட்டு இருக்கிறாங்க இருபத்தி ஐந்து வயசு நாற்பது வயசு எல்லாம் ஓதிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு வயசு பதிமூணு சாதி அம்மத்துலா பாட நடத்திட்டு இருக்கும்போது ஒரு நாள் ரெண்டு சுட்டுக்குருவி ஒன்னோடு ஒண்ணு சண்டை ஓட்டி பக்கத்துல வருது சாதி ரமத்துல டக்குன்னு தலப்பா கட்டி உள்ள போட்டாங்க பாட நடத்திட்டேன் சுட்டுக்குரிய முடிச்சுட்டாங்க இத பார்த்துக்கிட்டு இருந்த மாணவர்களுக்கு என்னடாது என்னடா உஸ்தாது பாடம் நடத்திட்டே இருக்கும்போது அப்படி சுட்டுக்குருவியை முடிச்சுட்டாரு சாதி ரமத்துலா எவ்வளவு பெரிய அறிவாளி பாடத்தினுடைய நிறைவுளை சொன்னார்களாம் கால காலர் சூடுல்லாகி செல்லாகும் அணிவு செல்லும் நபிகள் பெருமானம் சொல்லுக்கிறார்கள்பியின்பியும் சிறுவன் சிறுவன் தான் வளவுக்கான பணி நபியின் நபியினுடைய மகனாக இருந்தாலும் சிறுவன் சிறுவன் என்றார் பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள் நபிக்கே மகனாக இருந்தாலும் சின்னப்பைய சின்னப்பையன் தான் நான் சின்ன பையன் அந்த சேட்டை இருக்கத்தான் செய்யும் அதீச சொன்ன ஒன்ன எல்லோரும் வாயடைத்து போனார்கள் என்று வரலார் சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கிற குறும்பு அவர் பெரிய உஸ்தாதாரங்கள் இருக்கதான் செய்யும் பன்னெண்டு வயசுல ஹலீஃபா உலகத்திலேயே பன்னெண்டு வயசுல ஹலீஃபா வானவங்க மு ஜதிதே அல்பசாணி தவிர யாருமே இல்லை அவங்க போய் விளையாட போயிருவாங்களா ஹலீஃபா முரீதுகளுக்கு எல்லாம் பாடத்தை நடத்த முரீது கொடுக்குற ஹலீஃபா விளையாட்டா எப்படி இருக்கும் அவங்க போய் கொண்டு விளையாடுறது அந்த விளையாட்டு இந்த விளையாட்டுகளாம் போயிடுவாங்க அன்பிற்குரியவர்களே என்னவென்று கேட்கிற பொழுது இது வயதுக்கு ஏற்ற பருவத்திலே இதை செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்வார்கள் வீர்பாளினுடைய வரலாறுகளை கூட நாம் பார்த்திருக்கிறோம் அல்லவா ஒரு நாள் அரசவைக்கு தாமதமாக செல்லுவார் பீர்வார் என்ன காரணம் என்று கேட்க என் பிள்ளையை திருப்திப்படுத்தவே முடியல என்னென்னவோ சொல்லி பார்த்தே முடியல கடைசியில எப்படியோ போய் தொட அரசிய அரண்மனைக்கு போகணும்னு நான் வேகமா வந்துட்டேன் அக்பர் கேட்கிறார் அப்படியா பிள்ளைகளையா நான் ஞானைகளையே திருப்திப்படுத்தி இருக்கிறேன் ஒற்றைகளை திருப்திப்படுத்தி இருக்கிறேன் நான் நினைத்தால் அத்துணைவர்களையும் திருப்திப்படுத்தி விடுவேன் அப்படியா வாங்க கூட்டு போய் என் பிள்ளையை திருப்திப்படுத்தியிருந்த பார்க்கலாம் அழுகிற புள்ளையை திருப்திப்படுத்திடணும் அழுதுட்டு இருக்கு அம்மா உனக்கு என்ன வேணும் என்று அரசர் கேட்கிறார் எனக்கு யானை வேணும்னு சொல்லிச்சான் அந்த புள்ள இவ்வளவு எனக்கு யானை என்பது பெரிய விஷயம் அல்ல அரண்மனையிலிருந்து ஒரு யானையை கூட்டுவாங்களா யானை வந்துருச்சு அந்த புள்ள திருப்பி கேட்டுச்சான் எனக்கு யானை வந்தா மட்டும் பார்த்தா அது ஒரு பானை பானை வேணும்னு பானையா என்னம்மா பெரிய யானையை கேட்ட இப்ப சின்னோடு பானையை கேட்கிற இல்ல எனக்கு பானை வந்தா தான் அப்படின்ட்டு அழுகுது பானையை கொண்டு வந்து கொடுத்த உடனே இந்த யானை இந்த பானைக்குள்ள படுக்க வைக்கணும்னு அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க முடியும் சின்ன பிள்ளைகளுடைய பிஞ்சு உள்ளம் இப்படித்தான் திருப்திப்படுத்த முடியாது ஒரு பிள்ளையை திருப்திப்படுத்த வேண்டும் மூணு வயசு நாலு வயசு பிள்ளையை திருப்திப்படுத்த வேண்டும் என்று ஒரு பெரிய பணக்காரர் ஒரு புட்பால் மேட்ச் வைக்கிறார் கால்பந்து முயற்சி நடக்கிறது இப்பயாவது புல்ல அழுகாம இருக்கு மேன்னு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவழிச்சு மேட்சு நடத்துற அப்பையும் அழுகுச்சான் ஏமா உனக்காக இத்தனை லட்சம் செலவழிச்சு மேட்சு நடத்துறனே ஏமா அணுகிற இவ்வளவு லட்சம் செலவழிச்ச நீங்க ஒரு பால கொடுத்து பதினோரு பேரை விரட்ட சொல்லியிருக்கிறீங்களே ஆளுக்கு ஒரு பால் கொடுத்துருக்கலாமே ஒரு பால இத்தனை பேர் விரட்டி பிள்ளைகளை திருப்திப்படுத்த முடியாது பிள்ளைகளாக இருப்பவர்கள் அவர்களை பிள்ளைகளாக பார்க்க அவர்களோடு அன்பு வார்த்தைகளை பேச என்று மார்க்கம் பணிக்கிறது எட்டாவதாக சொல்லிக்காட்டுகிறது பிள்ளைகளிடத்திலே மன்னிப்பு கேட்கிற மனப்பான்மையை நாம் உருவாக்கிக் கொடுக்க வேண்டும் மனப்பான்மையை உருவாக்கிக் கொடுக்க என்று மார்க்கம் படிக்கிறது சகாபாக்களில் ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்டுக் பழக்கம் இருக்கிறது அஸ்வ கர்மத்துள்ளாகித்தாளாலே அவர்களுக்கு மூன்று சிறுவர்கள் இருந்தார்கள் மூன்று பேர்களுமே முக்திகளாக வளர்ந்தார்கள் ஒருவருக்கு கருத்து வேற்றுமை ஏற்படும் அந்த கருத்து வேற்றுமை ஏற்படுகிற பொழுது எல்லாம் ஒன்று கொண்டு வாதம் விவாதம் எல்லாம் பேசிட்டு வெளியே செல்கிற பொழுது மனுஷ கெங்கன் மனுஷங்கன் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொண்டு செல்வார்கள் வெளியே செல்வார்கள் அவர்கள் வப்பாத்தாகிறவரை அவர்களுக்குள்ளே கருத்து வேற்றுமை ஏற்படவே இல்லை என்று சொல்லிக் காட்டுகிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களே நமக்குள்ளே நம்முடைய வீட்டிலே கருத்து வேற்றுமை நடக்கிற பொழுது அண்ணன் தம்பியை மதிக்காமல் தம்பி அண்ணனை மதிக்காமல் போகிற பொழுது ஒரு அறை கருத்து வெளியே செல்லுகிற பொழுது ரெண்டு பேரும் மார்க்கம் இதை பணிக்கவில்லை ஒருவருக்கு ஒருவர் சின்ன பிள்ளையிலேயே மன்னிக்கிற மனப்பான்மையை ஏற்படுத்திவிட்டால் அங்கே அற்புதமான வாழ்க்கை நடக்கும் என்று மார்க்கம் சொல்லுகிறது ஒன்பதாவதாக மார்க்கம் சொல்லிக் காட்டுவது என்ன தெரியுமா சிறுவர்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டும் சின்ன பிள்ளைக என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும் ஏனென்றால் அவர்கள் படிக்கிற பருவம் நிறைக்க தெரிந்து கொள்ளுகிற பருவம் அந்த சின்ன பருவம் அந்த பருவத்துல கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் பஸ்ஸிலே சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு பிள்ளை வாப்பாவை பார்த்து கேட்கிறான் பாப்பா பஸ்ஸில் போகும்போது ஏன் மரம்னா இந்த ஓட்டம் போடுதுன்னு கேட்டான் அதுக்கு ஏதாவது ஒரு பிடியா பதில் சொல்லணும் நீ ஏண்டா அங்கிட்டு பாக்குற திரும்பி பார்த்தாட்டு தான் ஓடுது உடனே பதில் சொல்றான் நம்ம ஊர்ல நம்ம தோட்டத்தில் இருக்கிற மரம் ஓடல அங்கே தானா இருக்கு எவ வீட்டு மரம் ஓடுன என்ன ஓடாட்டிய இதுவோ பதில் இப்படி பதில் சொன்னால் அந்த பிள்ளையின் எதிர்காலம் எப்படி இருக்கும் எண்ணி பார்க்கவன் லுக்மான் அலகி சலாத் அவர்களுடைய மகன் கேட்பார் நிறைய கேள்விகளை கேட்பாரு லுக்மான் மகன் ஒரு தடவை கேட்கிறாரு தந்தையே ஒரு மனிதனுக்கு ஒரு குணம் இருக்க வேண்டும் என்றால் அது எது சிறந்து என்று கேட்கிற பொழுது ஒன்று மட்டும் இருக்க வேண்டும் என்றால் மார்க்கம் சிறந்தது என்றார்கள் லுக்மான் அடகிசலாம் ரெண்டு தன்மை இருக்க வேண்டும் என்றால் எது சிறந்தது மார்க்கத்தோடு சேர்ந்து பொருளாதாரம் இருந்தால் இரண்டும் சிறந்தது என்றார்கள் மூன்று இருந்தால் எது சிறந்தது என்று கேட்க குசுனிய குழு அழகிய குணம் என்றார்கள் மார்க்கமும் இருந்து பொருளும் இருந்து அழகிய குணம் இருந்தால் மிகச் சிறந்தது என்றார்கள் நான்கு இருந்தால் என்று கேட்கிற பொழுது சகாவத் கொடுத்து வாழுதல் சிறந்தது மார்க்கமும் பொருளாதாரமும் அழகிய குணமும் கொடுத்து வாழுதலும் சிறந்தது தன்னுடைய பிள்ளை கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் அழகாக பதில் கொடுத்து உருவாக்கினார்கள் அந்த பிள்ளை உயர்ந்தவராக மாறினார் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு பதில் கொடுக்கிறோமா அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்ததாக பத்தாவதாக பணிப்பது என்ன தெரியுமா பிள்ளைகளுக்கு வயசு ஆனதுக்கு பின்னாடி கூட ஒண்ணுக்கு போக பயப்படுறாங்க ஏதாவது காத்துல அன்பிற்குரியவர்களை இதற்கு என்ன காரணம் சின்ன வயதிலே ஏற்படுத்திய அந்த பூச்சாண்டி கதைகள் பேய் கதைகள் உம் அம்மாரா ஒரு பெண்மணி அந்த பெண்மணியை தாய் வளர்த்தது எப்படி வளர்த்தார்கள் தெரியுமா வீரத்தை ஊட்டி வளர்த்ததால் உகது போர்க்களத்திலே எல்லோரும் புறமுது காட்டி ஓடுகிற பொழுது சுட்டி சுட்டி வந்து பொறுப்பை பெண்மணி எடுத்துக் கொள்கிறார்கள் பெருமானார் இறக்கிறாங்க அப்துல்லா ஹபீர் என்ற இரண்டு பிள்ளைகளையும் உள்ளே இறக்குகிறார்கள் இந்த நேரத்திலே அப்துல்லாவை ஒரு எதிரி வெட்டப்போகிற பொழுது பெருமானார் அந்த உம்மு அம்மாராவின் பக்கம் விசாரா செய்கிறார்கள் அப்துல்லா என்று விசாரா செய்கிற பொழுது வெட்டப்போகிற அந்த மனிதனை உம் அம்மாரா பாய்ந்து தாக்கினார்கள் வரலாறு சொல்கிறது உது போர்க்கிளத்திலே மட்டும் ஏழு பேர்களை வெட்டிக்கொண்டார்கள் உம் அம்மாரா வரலாறு சொல்கிறது ஒரு பெண்மணி போர்க்கிளத்திற்கு சென்று வீரம் படைத்து எதிரிகளை வெட்டுகிற அளவிற்கு உருவாக்கியதற்கு என் தாய் காரணம் என்று சொல்கிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களே அந்த வீரத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு உருவாக்க வேண்டாமா அவ்வளவு தூரம் போகாட்டியும் கூட அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தைரியமா நீ வாழணும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டாமா அந்த தைரியமின்மைதான் அவன் எழுந்து நிற்கிற பொழுது எழுந்து நிற்கிற பொழுது வேலை கிடைக்கல சொன்னான் எத்தனையோ இளைஞர்கள் நம் சமுதாயத்தின் இளைஞர்கள் படித்த படிப்புக்கு வேலை என்று தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் கோடைகளாக மாறுவதற்கு என்ன காரணம் நம்முடைய தாய்மார்கள் கொடுக்கிற பயம் பதினொன்றாவதாக மார்க்கம் சொல்லுவது பெற்றோர்கள் ரோல் மாடலாக மாற வேண்டும் பிள்ளைகளுக்கு ரோல் மாடல் பெற்றோர்கள் இவன் பொய் சொன்னாண்டா அவன் பொய் சொல்லுவான் இவன் பீடு குடிச்சாண்டு அவன் பீடி குடிப்பான் இவன் தண்ணி அடிச்சாண்டா அவன் தண்ணி அடிப்பான் அதனால் பெருமனார் சொல்லிக் கொடுக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு தாய்மார்களே ஒழு செய்து நீங்கள் சோரை சமையுங்கள் உணவு சமைக்கும் போது ஒழுவோடு உணவை சமையுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்றைக்குமே ஆரோக்கிய கேடு வராது என்கிறார்கள் ஒழு செஞ்சு விஸ்மில்லா சொல்லி அந்த சாப்பாட்டை போட்டு ஆக்கும்போது அந்த சாப்பாட்டிலே இறைவன் கொடுக்கிற அந்த ஊட்டம் இருக்கிறதே இவர் எதுவும் சாதாரணமா ஒளிச்சியும் போது விஸ்மில்லா சொல்லாத ஒழுவுக்கும் விஸ்மில்லா சொல்ற ஒழுவுக்கும் பெருமானார் வித்தியாசம் காட்டுகிறார்கள் விஸ்மில்லா சொல்லாமல் வெறும் கையையும் காலையும் கழுவி இருக்கிறான் அவ்வளவுதான் ஆனால் விஸ்மில்லா சொல்லி அவன் ஒளிச்சிவானியானால் முழு உடனையும் கழுவிய நன்மை அவனுக்கு இருக்கிறது என்றார்கள் பெருமானார் சரண்லா வலிவசனவன் அவர்கள் திப்புவினுடைய வரலாறை பார்க்கலாம் திப்புவுக்கு பெண் கொடுப்பதாக இருந்தால் புளியை வெல்ல வேண்டும் புலி கூண்டிலே சண்டையிட்டு துளியை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி புளி கூண்டிலே திப்பு இறக்கப்படுகிறார் தாயிடத்தில் வந்து சொல்லப்படுகிறது புலிண்டேன்கன் இருக்கார் என்று சொ கண்டிப்பாகுமா என்பான் வீரனாக ஒரு தாய் கொடுத்தால் அந்த பிள்ளையை உயர்வாக்க முடியும் அகமது தாயார் சொல்கிறார்கள் நான் சமைக்கிறதுக்கு முன்னாடி மூணு தூசுவோ போதிட்டு வேங்கிறாங்க ஒவ்வொரு நாளும் சமையல் செய்கிற பொழுதே மூணு துசுக்களை ஓதிவிடுவேன் என்கிறார்கள் இன்னும் சில தாய்மார்களை நாம் கேட்டிருக்கிறோம் சமையல் முடிகிற உள்ளாட்டியும் இருபது யாசியன் இருபத்தி ஒரு ஓதி கொடுத்துருவாங்க ஆசியனை ஓதிக்கிட்டே சமைக்கிற பண்பாடு அந்த சமையலே அந்த உணவிலே எவ்வளவு சுமை இருக்கும் எதுக்குமே தெரியவில்லையா தாய்மார்களே கவலைப்பட தேவையில்லை சூரத்துள் எகலாத் குழுகொல்லாவை ஓதி போதி சமையுங்கள் ஓதி ஓதி சமையுங்கள் அதனுடைய ஆற்றல் உலகத்திலே மிகப்பெரிய ஆற்றலை தாக்கத்தை கொடுத்துவிடும் நீங்கள் தொல முடியாத காலத்திலே போத முடியாத காலத்திலே மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீர்களா அதற்கும் பெருமானார் வழி சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்ன வழி தெரியுமா பெருமானார் சொல்கிறார்கள் கலிம தானிப தானி நாவோட சொல்றதுக்கு ரொம்ப லேசான ரெண்டு வார்த்தைகள் லேசான ரெண்டு வார்த்தைகள் ஆனால் அல்லாவுக்கு ரொம்ப பிடித்த வார்த்தைகள் சக்கீல காணிசில் மீசான் நாளை வறுமை நாளையிலே எடைத்ராசி தூக்க முடியாத அளவிற்கு நிரப்புகிற ரெண்டு வார்த்தைகள் இதை சொல்லிக் கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் சுபகான் அல்லாஹ் சுபகான் அல்லாஹில் அலீன் உணவு சமைக்கும் போது சொல்லி சொல்லி சமைச்சா சுபகான் அல்லாஹ் ஹம்பிகி சுபகான் அல்லாஹில் யார் சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு நோயில்லை உணர்ந்தால் உணர்ந்தால் வழி வராது கண் பார்வை குறையாது ஏற்படாது என்றார்கள் எவ்வளவு அழகான மருந்து செய்கிறோமா நாம் ரோல் மாடலாக இருந்தால் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு மாணவி சரல்லாஹு ஒளிவசனம் ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கிறார்கள் பிஞ்சு உள்ளங்களாக இருக்கிற பொழுது கண் திஷ்டி பட்டுவிடலாம் கண் திஷ்டி என்பது உண்மை பட்டுவிடலாம் அதனால் உறங்குகிற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது சொல்லுிறார்கள் தடவை தருண் ஓதிக்கொள்ளவா அதற்கு பிறகு சூரத்தில் ஆயத்தில் குறிசி ஒரு முறை நான்கு ரூம் குள்குமாது பிறம்பில் பிறம்பின் அதற்கு பிறகு மூன்று தடவை தருண் இதை ஓதி பிள்ளைகளிடத்திலே நீங்கள் ஊதிவிட்டு படுங்கள் அந்த பிள்ளைகளுக்கு இரவு நேரத்திலே எந்த நோயும் தாக்காது சைத்தானுடைய தீண்டுதல் இருக்காது அந்த பிள்ளைகள் ஆரோக்கியமாக வளரும் என்றார்கள் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இதை செய்திருக்கிறோமா பிள்ளைகள் தூங்கவில்லையா பெருமானார் ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கிறார்கள் அல்லா உண்மை என்ற வார்த்தையை நீங்கள் இந்த துவாமி ஓதினால் அந்த பிள்ளைகள் உடனடியாக உறங்கும் என்றார்கள் பெருமானார் சொல்லலாம் அழிவு செய்த பண்ணவர்கள் அன்புக்குரியவர்களை அழகான தாரகை மந்திரங்களை பெருமானார் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் எந்த வழியிலே பிள்ளைகளை வளர்த்தால் அந்த பிள்ளைகள் உயிர் வாழ்வார்கள் என்று பனிரெண்டு வழிமுறைகளை பெருமானார் சொன்னார்களே அதை கடைபிடித்து வாழ்க்கையில் சிறக்கே வல்லோ நல்லா வாய்ப்புகள் நல்புவா நாங்க வாகனம் தாக்குவா அணி கம்புலியா திறம்புள்ளார் இன்றைய மசாவில் ஜனாதாவை பற்றி நாம் பார்த்து வருகிறோம் ஒரு மசலா வந்தது ஜனாதாவை எங்க போய் புதைச்சாலும் திருப்பி மேல வந்தது இது எதனால் ஒருத்தரை அடக்கிறாங்க மேல வருது அடக்கிறாங்க மேல வருது ஒரு மனிதன் பகிரங்கமாக தவறு செய்யக்கூடியவனாக இருந்தால் ரபுல் ஆளுமீன் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த நிலை நடக்கும் பகிரங்கமாக தவறு செய்பவர்களுக்கு அல்லாஹ் குறுங்கிற தண்டனை பெருமாநாடு காலத்தில் இது நடந்தது நாயகத்தினுடைய வகியை எழுதியவர் காத்திபுல் வகி அப்துல்லாஹிமன் சர் அளியல்லாகுவாக இருந்தவர் ஒரு நாள் குர்ஹான் எல்லாம் போய் குரானை என்னால் நம்ப முடியாது காத்திபுள் வகி சொன்னது பெருமானாரில்லா அக்கரத்துக்கு இவரை பூமி ஏற்காது என்றார் மதினா விட்டு போயிட்டார் எமனுக்கு போனார் அங்க போய் இறக்கிறார் பூமிக்குள்ளே அடக்குகிறார்கள் தூக்கி எரிந்திருக்கு மீண்டும் அடக்கப்படுகிறது தூக்கி இருக்கிறது மீண்டும் அடக்கப்படுகிறது தூக்கி இருக்கிறது இதற்கான சான்றுகள் அதிசகரில் இருக்கிறது ஒருவன் பகிரங்கமாக பாவம் செய்தால் பூமி அவனை ஏற்றுக்கொள்வதில்லை அடக்கிறது இப்படி அடக்கலாமா பூமியிலேயே மேல வச்சு ஜனாதாவ அதுக்கு மேல மண்ணை போட்டு எழுப்பி ஒரு கபரை உருவாக்க முடியுமா என்றால் மார்க்கம் அதை அங்கீகரிக்க உள்ள வைக்கணும் பூமி மேல வச்சு ஜனாதாவை அதுக்கு மேல மண்ணை போட்டு மூடுறத மார்க்கம் அங்கீகரிக்காது நிஷானி அடுத்தா நிஷானி வைக்கலாமா கபர்ல ஒரு கல்வெட்டு வைக்கிறாங்களா இல்லையா இது வைக்கலாமா வைக்கக்கூடாதா என்று கேட்டார் அடையாளத்திற்காக நிசானி வைப்பதை மார்க்கம் தடுக்கவில்லை அதுல ஆயத்தெழுதுறது ஹதீஸ் எழுதுறது இதெல்லாம் கூடாது என்று மார்க்கம் படிக்கிறார் நிஷானிக்காக அடையாளத்திற்காக வேண்டுமானால் அதுக்குன்னு பெருசா வைக்கக்கூடாது ஒரு சின்ன அடையாளத்தை வைத்துக் மார்க்கம் அனுமதி அளிக்கிறது மார்க்கம் இன்னொரு விஷயத்தையும் வலியுறுத்தி தூண்டுகிறது ஜனநாயகாவை அடக்கி முடிச்ச உடனே வந்துராதங்க கொஞ்சம் முன்னால் இருந்து ஓதிக்கொள்ளுங்கள் அதுவும் குறிப்பாக உறவுக்காரர்கள் கொஞ்சம் ஓதுங்க ஏனென்றால் கேள்வி கணக்கு கேட்பதற்காக வழக்குகள் வருவார்கள் இவர்கள் ஓதக்கூடிய அந்த ஓதுகை இவர்கள் சொல்லிக் கொடுக்கிற அந்த தல்கையில் இருக்கிறதே அவர்களுக்கு பயனளிக்கலாம் முன்கர்ணக்கீழ் கேட்கிற பொழுது பயனளிக்கலாம் அதனால அடக்கி முடிச்ச உன்ன போதும்னு வேகமா பரப்பு வந்துராதீங்க பெருமான செலல்லா முடிவச்சலா சொல்லியிருக்கிறாங்க கொஞ்சம் கால தாமதம் எடுத்து கொஞ்சம் ஓதி கல்கின் லாகிலாக இல்லல்லாம் அந்த உறவுக்காரர்கள் செய்தால் இது அந்த மையத்திற்கு பயனளிக்கலாம் என்று மார்க்கம் படிக்கிறது அடுத்த ஒரு மசாலா இருக்கிறது கபரஸ்தானுக்கு செருப்பு போட்டுட்டு போகலாமா என்று கேட்டிருக்கிறார்கள் கபரஸ்தானுக்கு செருப்பு போட்டு போறதுல தவறில்லை செருப்பு போட்டு போய் கபரை மிதிப்பது கூட அடுத்த கபறு ஏன்னா அவர் வாட்டுக்கு தடுக்க முன்பு மிதிச்சுட்டு அவருடைய இடத்துக்கு போறது இது மார்க்கத்திலே மக்குருவான காரியம் அதனால செருப்பு போட்டுட்டு போனா போடாம இருந்தா நிறைய முள்ளும் எதுக்கு புதர்வாக இருக்கிறது என்றால் செருப்பு போட்டுட்டு போறதுல தவறில்லை அதே நேரத்தில் செருப்பு போட்டு போகும்போது அடுத்த கவரி நிதிக்காமல் செல்ல மார்க்கம் இன்னொன்றையும் சொல்லுகிறது பக்கத்துல போறதுக்கே இன்னைக்கு வண்டியை பயன்படுத்துறா பக்கத்துல போறதுக்கே ஜனாதாவை தூக்கிட்டு போறது அவ்வளவு நன்மை இருக்கு பக்கத்துல போறதுக்கு வண்டியை பயன்படுத்துகிறார்கள் இதை தவிர்த்துக் கொள்வது சிறந்தது ரொம்ப தூரமாக இருக்கிறது தூக்குறது கஷ்டமா இருக்குது வண்டியில வச்சு கொண்டு போனா எந்த பிரச்சனையும் இல்லை இன்னொரு தவறும் சமுதாயத்திலே நிறைய நடக்கிறது கோயம்புத்தூர்ல மூத்தானவர் கன்னியாகுமரிக்கு தூட்டு வர்றது கோயம்புத்தூர்ல மூத்தா இருப்பாரு ஆனா கன்னியாகுமரிக்கு தூட்டு போடுறது சஃபரினுடைய அளவை விட அதிகமாக அழைத்துச் செல்வது எடுத்துச் செல்வது ஒருத்தர் ஒரு இடத்துல மூத்தாயிட்டார் என்றால் எழுபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு அப்பால் எடுத்துச் செல்வது பக்ரு அதனால் எடுத்துச் செல்லாமல் இருப்பது சிறந்தது அடக்கம் பண்ணவரை அகவே எடுக்கக்கூடாது என்று அர்த்தம் பண்ணிக்கிறேன் அடக்கம் பண்ணவர் எடுத்துட்டு இல்லை இல்லை எங்க ஊர்ல தான் கொண்டு போய் அடக்கம் பண்ணணும் என்று சொல்வதை மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது அதே மாதிரி பெட்டியில வச்சு அடக்கம் பண்ணலாமா என்று கேட்கிறார்கள் கிறிஸ்துவர்களை போல பூமி ரொம்ப லேசான பூமியாக இருக்கிறது மையத்தை வச்ச உடனே சரிஞ்சிடும் இந்த மாதிரி பூமியாக இருந்தால் லேசான பெட்டியை வைத்து அடக்கலாம் லேசான பெட்டி அதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரத்தை கொடுத்து செஞ்சு அடக்கக்கூடாது லேசான பெட்டிகளை வைத்து சரிவாக இருந்தா நம்முடைய பூமிகள் எல்லாம் அப்படி இல்லை அதனால பெட்டிகள் தேவையில்லை இறந்து போயிட்டா போய் இறந்தவர்கள் வீட்டிலே போய் விசாரிக்கலாமா இறந்தவரை பெற்று எப்படி மூத்தானாங்க என்ன செய்யலாம் இது மார்க்கம் மசூனாக்குகிறது முஸ்தகப்பாக சுண்ணத்தாக மார்க்கம் ஆக்குகிறது கண்டிப்பாக விசாரிக்க வேண்டும் அதன் மூலமாக மரண சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் பணிக்கிறது அல்லா ஜெல்லு கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய தோஃத்தை எனக்கும் உங்களுக்கும் வந்தாக